வணக்கம் அக்டோபர் 29 ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக ஈரோடைய நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் 1. உலக புள்ளியியல் தினம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது 2. சிறப்பு கிசான் ரயிலான நாக்பூர் ஆதர்ஷ் நகர் புதுடெல்லி என்ற ரயில் நாக்பூரில் தொடங்கி வைக்கப்பட்டது மூன்று அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் அமையவுள்ள நெச்சிபூ சுரங்கப்பாதைக்கு அடிக்கல் நாட்டியவர் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆவார் இனி இன்றைய பொது அறிவு குவியல் கேள்விகள் ஒன்று காலீஸ்வரம் உயர் திட்டம் எந்த நதியின் மீது அமைக்கப்படுகிறது இரண்டு பூரி ஜெகநாதர் ஆலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது மூன்று ப்ளூடார்ட் நெட்ஒர்க் அமைப்பில் இணைந்துள்ள நாடுகள் எவை ன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகளை நாளை காணலாம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களை